மூன்று நிமிட தியானம் மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தலைப்பு அறியப்படாதவைகளை தேடுவதும் அருகிலிருப்பவரின் அன்பின் சத்தமும் மணப்பாட வசனம் வானங்களை படைத்து பூமியையும் உருவாக்கி அதை வெறுமையாயிருக்க படைக்காமல் அதை குடியிருப்புக்காக செய்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை ஏசாயா நாற்பத்தி ஐந்து இன்றைய தியானம் மனித குலம் விண்வெளியின் அமைதியில் ஒரு சிறு சத்தத்திற்காகவோ அல்லது மற்ற கிரகங்களில் ஒரு நுண் உயிரினத்தின் அடையாளத்திற்காகவோ கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டு பல தசாப்தங்களாக ஆராய்ச்சி செய்து வருகிறது தொலைதூர கிரகங்களிலிருந்து ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று பெரிய தொலைநோக்கிகள் மூலமும் விண்கலங்கள் மூலமும் தேடுகிறோம் ஆனால் எங்கோ இல்லாத இடத்திலிருந்து வரும் ஒரு சிறு அலைவரிசைக்காக காத்திருக்கும் நாம் நம்மிடம் ஏற்கனவே பேசிய படைப்பாளரின் சத்தத்திற்கு செவிகொடுக்க தவறிவிடுகிறோம் சர்வவல்லவர் நம்மை அறியாமையில் விட்டுவிடவில்லை அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்மை சந்தித்து நம்மோடு பேசி தன்னை வெளிப்படுத்தி நம்மை ரட்சித்தார் மனிதனின் வீணான ஆராய்ச்சிகள் அவனை படைத்தவரை விட்டு பிரிக்கிறது விண்வெளியின் பரந்த வெளியில் ஒன்றுமில்லாததைத் தேடுவதில் காட்டும் தீவிரத்தில் அருகிலேயே நிற்கும் ஒருவரை நாம் வேண்டுமென்றே தவறவிடுகிறோம் பல ஒளி அப்பால் தேடும் மனிதன் தனக்கு மிக அருகில் உள்ளவரை இழந்து போகிறான் வீணானவற்றை தேடுவதை நிறுத்திவிட்டு முதலில் அவரை தேடுங்கள் அப்பொழுது உங்கள் தேடல் முடிவுக்கு வரும் அவர் நாம் ஒன்றுமில்லை ஆனால் அனைத்திற்கும் மேலான அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆத்திமா முழு திருப்தியடையும் பூமியானது அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்கள் வாழ்வதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது ஆனால் நாம் இந்த அற்புதத்தை புறக்கணித்து வேறு எங்கோ வாழ ஆதாரங்களைத் தேடுகிறோம் நம் முன்னே நிற்கும் ஜீவ அப்பத்தை விட்டுவிட்டு விண்மீன்களுக்கு இடையில் ஜீவனை தேடி ஏன் அலைகிறோம் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்பது செயற்கைக்கோள் பதிவுகளிலோ அல்லது நவீன கேமராக்களிலோ இல்லை அது மாம்சமான வார்த்தையிலேயே இருக்கிறது உண்மையான நிறைவு விண்வெளியின் ஆச்சரியங்களில் இல்லை பரலோகத்திலிருந்து உங்களை சந்திக்க வந்த இரட்சகரின் அன்பு சத்தத்தை செவிமடுத்து கேட்பதில்தான் இருக்கிறது இன்றைய மேற்கோள் வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கின்றன ஆனால் சுவிசேஷம் மட்டுமே அவருடைய கிருபையை அறிவிக்கிறது பரிந்துரைக்கப்படும் புத்தகம் த கிரியேட்டர் அண்ட் த காஸ்மோஸ் ஹியூராஸ் இப்புத்தகத்தைப் படிக்க கீழ்கண்ட இணைப்பை பயன்படுத்துங்கள் ஜபம் பரலோக பிதாவே உம்முடைய படைப்பின் அழகிற்காகவும் வானங்களின் மகத்துவத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடன் எங்களுக்கு உறவை விட வேறு எதையோ தேடுவதில் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டும்போது எங்களை மன்னியும் மகிமையிலிருந்து எங்களுக்காக வந்த உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும் விண்மீன்களில் அல்ல அவற்றை உண்டாக்கியவரிடம் கிட்டி எங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டறியவும் செய்யும் ஆமேன் உங்களுக்கு ஒரு வார்த்தை படைத்தவரை தேட உங்களுக்கு தொலைநோக்கி தேவையில்லை அவர் உங்கள் சுவாசத்தை விட மிக அருகில் இருக்கிறார் அலைந்து தேடுவதை நிறுத்திவிட்டு அவருடைய வார்த்தையை கேட்கத் தொடங்குங்கள் ஜபங்களுடன் பாஸ்டர் மரியா ஜோசப் தொலைபேசி எண் பிளஸ் நைன் ஒன் நைன் டூ